ஏழு அறிவிக்கின்ற அவர்களை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் இன்ன மனிதரை விரும்புகிறான் அவனை நீயும் விரும்பு என்று கூறுவான் ஜிப்ரில் அலிஹலாம் அவர்கள் அவனை விரும்புவார்கள் அவர் வானத்தில் உள்ளோரிடம் நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை விரும்புகிறான் எனவே அவரை நீங்களும் விரும்புங்கள் என்று கூறுவார் வானில் உள்ள மலக்குகளும் அவனை விரும்புவார்கள் பின்பு பூமியில் அவரை எல்லோரும் விரும்பிட ஒப்புதல் ஏற்படுத்தப்படும் நேசிப்பர் என்று நபி சொல்லு அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது முஸ்லிம் இரண்டு ஆறு மூன்று ஏழு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் ஜிபிரியலை அழைத்து நான் நேசிக்கிறேன் என்று கூறுகிறான் ஜிபிரில் அலி அவர்கள் அவனை விரும்பி பின்பு வானத்தில் உள்ளோரை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை நேசிக்கிறான் அவனை நீங்களும் நேசியுங்கள் என்று கூறுவார் அவனை அவர்களும் நேசிப்பார்கள் அடியானுக்கு ஒப்புக் கொள்ளுதலை ஒரு அடியானை அல்லாஹ் கோபம் கொண்டால் அழைத்து நான் இன்னாரை கோபிக்கிறேன் அவனை நீரும் கோபம் கொள்ளும் என்று கூறுவான் அவரும் அவனை கோபம் கொள்வார் பின்பு வானத்தில் உள்ளோரை அழைத்து நிச்சயமாக அல்லாஹ் இன்னாரை கோபம் கொள்கிறான் நீங்கள் அவனை கோபியங்கள் என்று கூறுவார் அவனை அவர்கள் கோபம் கொள்வார்கள் பின்பு பூமியில் அவனுக்காக கோபத்தை ஏற்படுத்தப்படும்